வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா உணர்ச்சி அரியணையில் அமர்ந்திருக்கும் பொழுது அறிவு வெளியே சென்றுவிடும் ஆம் உணர்ச்சி அரியணையில் அமர்ந்திருக்கும் பொழுது அறிவு வெளியே சென்றுவிடும் என்கிறார் ஹென்றி நன்றி வணக்கம்